வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் டிசம்பர் 31, ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை இந்தோனேஷியாவில் நடைபெற உள்ளது இரண்டு இந்திய கிரிக்கெட் வாரியமானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு மத்திய தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது மூன்று மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது முன்னிட்டு தற்போது இந்தியாவில் மும்பையில் காதி திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது நான்கு இந்தியா உஸ்பெகிஸ்தான் நாட்டுடன் இணைந்து சுற்றுலா தேசிய பாதுகாப்பு இராணுவக் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக பதினேழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது ஐந்து டெல்லி எய்ம்ஸ் நிறுவனம் காயக்கல் விருதுகளில் முதல் இடமான ரூபாய் ஐந்து கோடியை பரிசாக பெற்றுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. சர்வதேச அகிம்சை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு விமானப்படை பணிப்பாளரின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 3. மார்வாக புற்றுநோய் விழிப்புனருக்காக ஐ டச் மை என்ற பாடலை வெளியிட்டுள்ளவர் யார் 4. ஹார்ட் பல்கலைக்கழகமானது கிளைட்ஸ்மேன் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐந்து அமெரிக்காவைச் சேர்ந்த ஜார்ஜ் பி ஸ்மித் பிரான்சிஸ் எச் அர்னால்டு பிரிட்டனின் கிரிகோரி பி வீண்டர் ஆகியோருக்கு எந்த துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்